பாக்கியவர்களே கே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகியாக இருக்கக்கூடிய உணவு விதயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இரண்டாவது வசனத்தில் உணவை இரண்டு இடங்களில் சொல்லியிருக்கிறான் சூரத்து நகலில் பல சூறாக்கி உட்கொள்வதின் அவசியத்தை அல்லாஹ் ஒளி அந்நூத்தி அறுபத்தி எட்டாவது வருஷத்துல இப்படி சொல்கிறான் சமூகமே يا எல்லோரையும் அவைகளில் அனுமதிக்கப்பட்ட ஆரோக்கியமான மனமான நல்ல உணவுகளை உட்கொள்ளுங்கள் அன்பான ஹலாலான உணவு சாப்பிட வேண்டும் என்பதே யாருடைய கட்டளையும் கிடையாது எல்லாம் படைத்தானோ அந்த படிக்கக்கூடிய உணவை உருவாக்கியவன் உணவுக்கு சொந்தக்காரன் சொல்கிறான் நான் படைத்திருக்கக்கூடிய உணவுகளில் சில உணவுகள் இருக்கிறது அது நமக்கு உட்கொள்ளுங்களெல்லாம் நாங்கள் உங்களுக்கு தந்தவைகளில் நல்லவைகளை உங்களுடைய உணவாக எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லா இன்னொரு வசனத்தில் இப்படியும் சொல்கிறான் குலுமின தாயிபاتي வஅமலு சாலிஹா அல்லாஹ் உடைய இறை தூதர்களே பார்த்த அல்லாஹ் சொல்லுகிறான் ய ஐஹர் ரஸுல் ரிசாலத் கொடுக்கப்பட்டவர்களின் நபிமார்களே குலுமி மம்மா ஃபில் அர்தி நீங்கள் குலுமின தாயிபاتي மனிதனவைகளை ஹலால்ானவைகளை சாப்பிடுங்கள் வஅமலு சாலிஹா நல்லமல் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரசூல்மார்களுக்கு சொல்லியிருக்கிறான் அன்பானவர்களே இந்த மூன்று வசனத்துக்கும் ஒரு நீண்ட விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு இடம் கிடையாது இருந்தாலும் கடைசி ஓதிய வசனம் சொல்கிறதே எடுத்து வரக்கூடிய வசனத்தில் அல்லா நம்முடைய அமல்களையும் சேர்த்து சொல்லிருக்கிறான் நம்முடைய வாழ்க்கையில் ஹலாலான உணவு எவ்வளவு முக்கியத்துவம் என்றால் நானும் நீங்களும் செய்ய செய்யக்கூடிய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தாலும் நானும் நீங்களும் உணவாக எடுக்க கூடிய சம்பாத்தியம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவைகள் இருக்க வேண்டும் வாங்கல்கள் யாருடைய வியாபாரம் குடுக்கல் வாங்கல் ஹலாலான முறையில் அமையவில்லையோ யாருடைய உணவுடைய பழக்க வழக்கங்கள் சாப்பிடக்கூடிய பொருட்கள் ஹலாலானதாக அமையவில்லையோ அவருடைய அமல்கள் அல்லாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது அன்பானவர்களை நிறைய அமல் செய்கிறோம் நிறையவே அமல் செய்கிறோம் அல்லாஹ் அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆதரவோடு செய்கிறோம் எந்த அமலை அல்லா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அதுக்கு ஒரு நிபந்தனையாக அல்லாஹ் நம்முடைய உணவு ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்தி சொல்கிறான் சல் அல்லாஹு அலி சொல்லக்கூடிய ஒரு அழகான வார்த்தையை பாருங்கள் சொன்னார்கள் அல்லாஹு அலி வசல்லம் ஒரு மனிதர் ஒரு நீண்ட கை ஏந்தினால் ஏற்றுக்கொள்கிறான் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த மனிதர் நீண்ட தூரம் பயணம் செய்து கலை போடு ஆடைகள் தூசி படிந்து உள்ள நிலைமையில் அல்லாஹுவிடம் ஏற்றுக்கொள்வது கிடையாது அவர் சாப்பாடு ஹராமாக இருக்கிறது அவருடைய குடிபானங்கள் ஹராமாக இருக்கிறது அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராமாக இருக்கிறது கூடிய துவா எப்படி அங்கீகரிக்கப்படும் என்று கேட்டார்கள் இதற்கொருக்கு பக்கம் கூட நாங்கள் போகாதன நபர்கள் எப்படி நாங்கள் ஹராம் சாப்பிடுவோம் என்று யோசிக்கலாம் சாதாரணமா ஒரு நியாயமான ஒரு அன்பானவர்களே இந்த கேள்விய ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னால் ஒரு இருபத்தி வருடங்களுக்கு முன்னால் கேட்டால் உண்மையில் யதார்த்தம் ஏனென்றால் இலங்கையில் சிறந்த பொருளாதார திட்டம் வருவதற்கு முன்னால் நம்முடைய ஊர்ல நாம் செய்த பொருட்கள் நாம் செய்த மரக்கறி வகைகள் நாம் செய்த பல வகைகளை கொண்டு நாம் உணவி சாப்பிட்டு வந்தோம் ஆனால் அன்பானவர்களே ஒரு சில காலங்களுக்கு முன்னால் இலங்கையுடைய திறந்த பொருளாதார திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதால் நிறைய பதார்த்தங்கள் சேர்மானங்கள் உணவை தயாரிப்பதற்கு தேவையான பதார்த்தங்கள் வெளிநாடுகளில் இறக்குமதி செய்ய ஆரம்பிக்கப்பட்டது அன்பானவர்கள் இலங்கை என்பது சாதாரண ஒரு சிறிய ஒரு நாடு இலங்கையில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய உணவாக இவைகள் எல்லாம் உட்கொள்கிறோமோ அவைகளில் தொன்னூற்று சதவீத உணவுகளை தயாரிப்பதற்கான சேர்மானங்கள் இன்கிரீடியன்ஸ் பாவிக்கூடிய பாவிக்கப்படக்கூடிய பதார்த்தங்கள் இவைகள் பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு இங்கு சேர்க்கப்பட்டு ஒரு பைனல் பினிஷ் ப்ரொடக்ட் ஆக ஒரு இறுதி பொருளாக நம்முடைய கரங்களுக்கு வந்து அவைகளை அரிசியை சொல்லவில்லை அதில் போய் இன்ஸ்டன் ரெடி டு ட்ரிங் அது அதை வாங்கி நாம் குடித்துக் கொள்கிறோம் ஆர் டி எஸ் ரெடி டு சர்வ் அது தயார் செய்யப்பட்டு அது கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது நிறைய உணவுகள் வந்திருக்கிறது முந்தைய நாங்கள் வீட்டுல ஒரு சாப்பாடு செய்ய வேண்டும் என்றால் பொருட்களை கொண்டு வந்து அதை வைத்து அரைத்து நம்முடைய உககரணங்கள் இருந்தது அவைகள் அரைத்து அதன் மூலம் செய்து வந்தோம் ஆனால் அதே உணவு முறைகள் இன்று மாற்றம் பெற்றிருக்கிறது இட்லி மிக் இன்ஸ்டன் பராட்டா என்ற உடனடியாக என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தையை சேர்ந்த பொருட்கள் தயார் செய்யப்பட்டு அந்த பொருட்கள் நம்முடைய உணவாக உணவுடைய தோற்றம் மாறுவதால் உணவுடைய மாறுவது கிடையாது நம் முன்பு நம்முடைய முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த ஊர்களில் நாம் இறைச்சி வாங்கினோம் அந்த இறைச்சியை காய வைத்து நாம் சாப்பிட்டு வந்தோம் இறைச்சியை காய வைப்பதனால் இறைச்சியுடைய ஹலாலுடைய தன்மை நீங்கிவிட மாட்டாது ஆனால் அன்பானவர்களே அந்த நிலைமைகள் மாறி நம்மை அறியாமலேயே நம்முடைய உணவுக்குள்ளால் இறைச்சி என்ற நேரடியான பொருள் சேர்க்கப்படாமல் அது வேற முறையில் உதாரணத்துக்கு விளங்குவதற்காக சோயா என்ற ஒரு உணவு பல வீடுகளில் சமைக்கப்படக்கூடிய ஒரு அழகான ஒரு உணவு சோயா முன்னொரு காலத்தில் சோயாவை கடையில் போய் ஐநூறு கிராம் ஒரு கிலோ என்று பல்காக ஒரு வாங்கி நம்முடைய வீட்டில் சமைத்து வந்தோம் ஆனால் இன்று சோயா பாபர் மாட்டிறச்சி சுவை ஊட்டப்பட்ட பக்கெட்டுக்குள்ள ஒரு சின் பதார்த்தங்கள் சேர்க்கப்பட்டு தக்கவைத்துக் கொள்ள உணவுடைய நிறைய சோயாவில் சேர்த்து சாப்பிடுகிறோம் நம்முடைய இந்த கடைசி ஒரு 20 வருடைய உணவு நூறிட்சது சாதாரணமான ஒரு உணவு அல்லது அதை பல்காக கடையில் போய் வாங்கலாம் கொதித்து வரக்கூடிய நூறிட்ச ஏராளமான சுவையூட்டிகள் சேர்க்கப்பட்டிய கலாச்சாரம் மாறி இருக்கிறது சற்று சுமார் ஒரு வருடங்களுக்கு முன்னால் நாம் உணவை நம்முடைய வீட்டிலே தான் பெரும்பாலும் சாப்பிட்டு வந்தோம் ஆனால் நம்முடைய பஜாரை எடுத்துக் கொண்டால் பல வகையான உணவு நிறுவனங்கள் உணவு விடுதிகள் உணவை நமக்கு முன்வைக்கக்கூடிய எச்சனையோ பெயர்கள் இருக்கக்கூடிய உணவகங்கள் வந்திருக்கிறது சமீப காலமாக நகர்ப்புறங்களில் ஸ்ட்ரீட் உணவார்கட் கீழ்பகுதியில் ஃபுட் கோர்ட் பல வகையான அவருடைய நாட்டுடைய உணவை முன்வைக்கக்கூடிய பல வகையான சாப்பட்டு வருகிறோம் அது என்ன உணவுகள் யாரால் இவைகள் அறுக்கப்பட்டிருக்கிறது என்றும் கிடையாது அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹுடையோடு தரக்கூடியவர்கள் பொது செய்யப்பட்டு உணவாக நம்முடைய கடைக்கு வருகிறது நம்முடைய மார்க்கெட் இருக்கிறது கடைக்கு வருகிறது உணவுடைய தயாரிப்புடைய துறையில் யாரெல்லாம் அவித்து அதை மூலம் பெறப்பட்ட ஒரு சூப் கட்டி கிடையாது சிக்கன்வுடர் என்றால் அது கோி சேர்க்கிறது கோழியை எடுத்து கோியை அவித்து அதன் மூலம் பவுடர் அந்த சூப் கட்டியில் அந்த கோழி பவுடர் சேர்க்கப்பட்டிருக்கிறது மாமிச விடயத்தில் ஹலால் விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை அன்பானவர்களை நாம் எந்த ஒரு மாமிசத்தையும் ஹலால் என்று தெரியாமல் சாப்பிடுவது கிடையாது கடையில் போய் கேட்கிறோம் மிக ஹலால் இது ஹலாலாக இருக்கிறா என்று மாமிசத்துக்கு பார்ப்பது கிடையாது அதே கோழிவை அவித்து போடப்பட்டிருக்கிறது அன்பானவர்கள் இப்படி நாம் சொல்வதாக இருந்தால் நிறைய நம்முடைய இந்த ஆனால் இன்று நோன்பு திறப்பதும் ஒரு சில வை சர்வதேச மகா நாடுகள் உள்நாட்டு மகாநாடுகள் வைபவங்கள் இது போன்ற நிகழ்வுகள் உணவு பரிமாறப்படுகிறது இது எந்த உணவு எங்க தயாரி கவனம் தேவை ஒரு மூமி அம்மாவை நம்பியவர் கண்டதையெல்லாம் இதை சாப்பிடுகிறேன் நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தான் இருந்தார்கள் அவர்களுடைய அழகான ஒரு வழிமுறை இறந்தது செல்லி செல்லம் இருக்கும் எடுத்து யோசிப்பாங்க சாப்பிடுவோமா பெரும்பாலும் அதாவது ஜக்காத்துடைய பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரவி அல்லாஹ் வீட்டுக்கு வந்து ஏதாவது சின்ன பொழுதான சாப்பிட்டு போட்டுமை இல்ல அவர்களுக்கும் அந்த ஜக்காத்துடைய பக்குவம் ஒன்று சாப்பிட முடியாது சாப்பாடு உணவுகள் நிறையவே வந்து தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிறது வெளிநாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிறது என்ன முன்னால் உள்ள காலம் போன்ற கால் என்று சொல்லுவோம் நாலு கால் என்று சொல்லும் காரணம் காரணமுக்கு தெரியாது என்பார் ஒரு நல்ல நாங்க உங்களுக்கு ஹராமாக இருக்க கூடிய என்ற விஷயங்களை அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது முல் சீரி பன்றியுடைய மாமிசம் பன்றியுடைய பாகங்கள் பன்றியோடு சம்பந்தப்பட்டவைகள் அல்லாஹுடைய பேர் சொல்லப்படாமல் ஏனைய விக்கிரகங்கள் சிலைகளுக்கு பேர் சொல்லி அறுக்கப்பட்ட புராணிகள் இப்ப எல்லாருக்கும் யோசனை வரலாம் நாங்கெல்லாம் அதை சாப்பிட்டதே கிடையாது நாங்கள் எங்க சாப்பிட்டு இருக்கிறோம் பன்றிய சாப்பிட்டு கிடையாது இருக்கிறது என்று நாம் சொல்லுவோம் அவர்கள் உண்மையான செய்தி அவ்வாறுதான் நாம் நேரடியாக மாமிசத்தை சாப்பிடுவது கிடையாது ஆனால் ஒரு பன்றியுடைய பொருட்காணியிலிருந்து பெறப்படக்கூடிய பதார்த்தங்கள் எப்படி நம்முடைய உணவுக்குள் வருகிறது என்பதை நாமும் நீங்கள் நானும் நீங்களும் அறிய வேண்டிய ஒரு நானும் நீங்களும் சாப்பிடுவதற்கு அருவறு என்பதை ஓரளவு தெரிந்து வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது போய் மனைவி மக்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் நம்முடைய பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடியவர்கள் நம்முடைய மனைவி மக்களாக இருக்கலாம் வாங்கிறது கிடையாது அமைத்துருவார்கள் விழிப்புணர்வு இல்லை என்றால் அந்த தகவல் உணவுகள் நம்முடைய டேபிள்களில் வந்துவிடலாம் அன்பானவர்களே நேரத்தின் சுருக்கத்தை கருது மிக முக்கியமான ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் பன்றி என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய சில பிரதானமான பகுதிகள் நம்முடைய உணவு கலக்கப்படலாம் இருக்கலாம் அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது பன்றியுடைய கொழுப்பு பன்றியுடைய முடி பன்றுடைய தோல் பன்றுடைய எலும்பு பன்றுடைய குடல் பாகங்கள் இது போன்ற பல பகுதிகளிலிருந்து பெறப்படக்கூடிய பதார்த்தங்கள் நம்முடைய உணவில் கலக்கப்பட்டு வருகிறது அது சேர்க்கப்பட்டு வருகிறது இப்படி அடையாளம் கண்டுகொள்ளலாம் பன்றியுடைய கொழுப்பு என்று எடுத்துக்கொள்ள அன்பானவர்களே கொழுப்பு லார்டு என்று சொல்வார்கள் பன்றியுடைய கொழுப்புக்கு லார்டு பன்றி கொழுப்பு அது பன்றி கொழுப்பு பிக் ஃபட் என்று இருக்காது அது பேரலில் லார்ட் என்று இருக்கும் அல்லது அனிமல் இருக்கும் அல்லது அனிமல் ஷார்ட்னிங் என்ற பெயர்களில் இருக்கும் மிருக கொழுப்பு என்று இருக்கும் பொதுவாக ஆட்டுடைய கொழுப்பை விட மாட்டுடைய கொழுப்பை விட வெளிநாடுகளின் இறக்குமதிக்கு மலிவாக இறக்குமதி செய்யப்படக்கூடிய ஒரு கொழுப்பாக மிருக கொழுப்புகளில் பன்றி கொழுப்பு இருக்கிறது ஆனால் அன்பானவர்களே அல்லாஹுடைய அருள் இந்த இலங்கை திருநாட்டில் இந்த நாடு நாம் சிறுபான்மையாக இந்த நாட்டில் நமக்கு தேங்காய் வளம் இருக்கிறது தேங்காய் எண்ணெய் நிறைய இருக்கிறது இறக்குமதி செய்யப்படக்கூடிய அது தாவர கொழுப்பிடுத்து பெறப்படக்கூடிய அது மாஜரின் என்ற பெயரில் சாக்லெட் இது போன்ற பொருட்களில் சேர்க்கப்படலாம் ஆனால் இலங்கையில் வகைகள் நம் நாம் அறிந்தவரை பெரும்பாலும் தாவர குழுப்பை அடிப்படையாக அன்பானவர்களே இதை சற்று கவனமாக கேட்டுக் சரியாகவே விளங்கொள்ளுங்கள் இல்லை என்றால் ஜலக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள் உணவுகளை கட்டியாக்குவதற்கு நேரடியாக யாரும் உட்கொள்வது கிடையாது பன்றியுடைய உணவுப் பொருட்களை தயார் செய்வதற்காக பாவிக்கப்படுகிறது சில இனிப்பு வகைகள் இருக்கிறது பிரதானமான பொருள் ஜெலட்டின் என்பதுதான் பிரதானமான பொருள் ஜெலட்டின் பொருட்களை தயார் செய்கிறார்கள் அங்கிருந்து தயார் அது மாட்டிருந்து பெறப்பட்டிருந்தால் ஹலாலான முறையில் அறுக்கப்பட்ட மாட்டுடைய தோல் எலும்பு இருக்கும் அந்த ஜெலட்டின் மூலம் தயார் உற்பத்தி பொருட்கள் நாம் சாப்பிடக்கூடிய நாம் சாப்பிடக்கூடிய உணவாக போகும் அன்பானவர்களே இந்த பொருட்களில் கட்டாயம் ஒரு பொருளை பொருளை தயாரிப்பதற்கு ட்ரிங்கிங் யோகி மிக தேவையான ஒரு பொருள் ஜிலட்டின் இல்லாமல் அந்த பொருட்களை தயாரிக்க முடியும் து என்ன போட்டு அறிவு நமக்கு சாப்பிடுக்கிறோம் பால் தானே சில பொருட்கள் இருக்குமா தைருமா செக்கிரி நீங்க சுகமார்க்கெட்டுக்கு போய் பார்த்தால் செக்கிரி என்று ஒரு பொருள் இருக்குது அதை பார்ப்பது து இப்படிய நாட்டுருமான நாட்கள் சந்தோஷமான நாட்கள் விருந்தாளிகள் வீட்டுக்கு வரக்கூடிய நாட்களில் அவர்களை கௌரவப்படுத்துவதற்கு இனிப்பு பாண்டங்களை செய்து வைக்கிறோம் ஐட்டம் செய்து வைக்கிறோம் அதில் பிரதானமான ஒரு பொருள் ஜெலி படக்ட் கவனமாக இருங்கள் அந்த ஜெலி கிறிஸ்டல் என்று சொல்வோம் அந்த ஜெலியை வீட்டில் பெண்கள் காய்த்து பலவிதமான இனிப்பு பண்டங்களை செய்வார்கள் ஜெலி கிறிஸ்டல் அவர்களே அது அட்டிப்படை பொருள் ஜெலட்டின் தான் அதுக்கு ஜெலட்டினுக்கு கலரையும் சுவையூட்டிகளையும் சேர்த்து அது ஒரு ஜெலி புரடக்டாக மாறிவிடும் பலவிதமான பொருட்கள் அது பலவிதமான வடிவங்களில் வீடுகளில் தயாரி நம்முடைய வயிற்றுக்குள் பன்றியுடைய ஜெலட்டிங் அது பன்றியுடைய விஷயத்தில் ஒரு கவனம் தேவை முன்னைய காலங்களில் பிரச்சினை கிடையாது ஆனால் இந்த உணவுகளை வாங்கி சாப்பிடுகிறோம் நம்முடைய கால் அடிக்கு வரக்கூடிய உணவுகள் வருகிறது பண்ணி அதை பொறிச்சு நாங்க சாப்பிட்டு கிடையாது பொறியியல் பாப கியூவர் பாப கியூக்கும் தெரியும் உணவு என்று தெரியும் பாதுகாப்பாக இருப்பதற்கு கெட்டியாக இருப்பதற்கு இது போன்ற பல உணவு தொழில்நுட்ப தேவைகளுக்காக வேண்டிய பாவிக்கப்படுகிறது அதன் அன்பானவர்களே சற்று கவனம் தேவை என்பதை உங்களுக்கு சொல்வதற்காக ஒரு சில உணவு வகைகளை சொல்லியிருக்கிறேன் யோசிக்கலாம் இவைகள் எப்படிதான் நம்முடைய சமூகம் ஹலால பார்த்து சாப்பிடுவது என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் எல்லாம் அன்பானவர்களே நம்முடைய முன்னோர்களுக்கு கம்மார் அஹமத் சேவானா இலங்கைக்கு பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டு பால் வகைகள் சிறுவர்கள் குடிக்கக்கூடிய பால்மாக்கள் நம்முடைய வாலிபர்கள் நாங்கள் ஜவானாக இருக்கக்கூடாது என்ற சிந்தனையில் உளமாக்கல் துறை இது போன்ற பல சமூக உள்ளவர்கள் இதிலிருந்து பாதுகாக்கி மக்களை இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியை உருவாக்கினார்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால் எங்களுக்கு உணவுகளில் கலப்பதற்கு தடை என்பது பின்னணியாக இருக்கிறது அதனால் அன்பானவர்களே ரொம்ப கனிவாக கேட்கிறோம் ஊரில் இருக்கிறோம் ஊரில் இருந்து வெளியேட்டு பயணங்கள் இப்படி பல இடங்களில் நமக்கு உணவுகள் தரப்படுகிறது உணவு இல்லாமல் திரும்பி சாப்பிடக்கூடியவன் உணவு சாப்பிடுவதற்கு முன்னால் கொஞ்சம் யோசித்துக் கொள்ளுங்கள் சொன்னார்கள் حلال ان بده تلیوان ده حرام ان بده تلیوان ده حرام دان اذا حلال اندال حلال دان سلو ودي انگل رو کرده مبين هما امور مشتبهات لا يعلم سلو ودي اندوارت سلو ورين وانما همان دل پديو سلو மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சொன்னார்கள் யாரு சந்தேகமானதை தவிர்ந்து கொண்டார் இப்படி யாரும் யோசிச்சார் சந்தேகம் தான் ஹராம் கிடையாது ஹராம் இல்லையே ஹராம் இல்லையே என்று யாரெல்லாம் சந்தேகத்தை தொடர்ந்து எடுத்துவாரிபாத் முடிவை சொன்ன சந்தேகம் சந்தேகம் சந்தேகம் என்று போய் சந்தேகத்திலே இருப்பார்களோ நுழைந்துடுவார் அவர் யார போல தெரியுமா ஒருணியை வேலிக்கு பக்கத்தில் கொண்டு போய் மேய்ய வைத்தால் அந்த சாப்பிட்டு மற்றவருடைய வேலுக்கு போய் சாப்பிடுவது போன்று அவர் சந்தேகம் சந்தேகம் என்று ஹராத்தில போய் விழுந்து விடுவார் போய் விழுந்து விடுவார் அன்பானவர்களை சாப்பிடுவதற்கு முன்னால் பேணுதலை எடுத்துக்கொள்வோம் என்பதை பார்த்துக் சாப்பிடுவதற்கு பின்னால் யோசிப்பதை விட சாப்பிடுவதற்கு முன்னால் நான் சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீம் நான் சாப்பிடக்கூடிய சாக்லேட் நான் சாப்பிடக்கூடிய மாமிசம் சம்பந்தப்பட்ட உணவுகள் நான் சாப்பிடக்கூடிய உணவுகள் மாமிசத்தோடு இது போன்ற பல உணவுகள் உணவுகள் அவைகளை சாப்பிட்டு விட்டு யோசிக்காமல் உறுதி செய்ய கவனம் தேவை என்பதை முடிவுரையாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன் விளங்கி ஹலாலே சரியாக எடுத்து நடக்கக்கூடிய நல்ல மக்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல் يا الله نمுடிய பாவங்களை மன்னித் திருயா الله நம்முடைய குற்றங்கள் குறைகளை மன்னித் திருயா الله நம்முடைய பெற்றோருடைய பாவங்கள மன்னித் திருயா الله நம்முடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் কবর ஆளிகளாக வந்திருக்கார்களோ அவருடைய कब्रകളെ சொர்க்கதுடைய பூஞ்சோலையாக்கியாக்கியா الله அவருடைய தங்குமிடங்களே ஜென்னத்துல் firdausil alawaக்கியா الله